ஒரு பிரயாணத்தில் தண்ணீர் பாத்திரத்தை இடும் என நபிசல்லும் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் அதை எடுத்துக்கொண்டேன் நபி செல்லம்பாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் நடந்து சென்று என் கண்ணுக்கு தெரியாத மறைவான இடத்தில் போய் அவர்களுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றினார்கள் அவர்கள் ஷாம் நாட்டு குளிர் ஆடையை அணிந்திருந்தார்கள் உழு செய்வதற்காக அதிலிருந்து தங்கள் கையை வெளியே எடுக்க முயன்றார்கள் அதன் கை இறுக்கமாக இருந்ததால் தமது கையை அந்த ஆடையின் கீழ்ப்புறமாக வெளியே எடுத்தார்கள் நான் அவர்களுக்கு தண்ணீர் ஊற்றினேன் அவர்கள் தொழுகைக்குரிய உழுவை செய்தார்கள் தமது இரு கால் உரைகள் மீது கழுவுவதற்கு பதிலாக ஈர கையால் மசூது செய்து